நாட்டிலைய நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமீலு ரத்த சோகையை மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க சோயா பீன்ஸ இரவை ஊற வச்சு காலையில் அதை அரைச்சிட்டு பாலில் இட்டு காய்ச்சி வேக வைத்து தினம் பருகி வந்தால் ரத்த சோகையை நீங்கிவிடும் அது மட்டும் அல்லாமல் இது எலும்புகளுக்கு பலத்தை தரக்கூடியது உடனுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது என்ன என்னென்ன உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்